ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் செய்யவேண்டியதான ஷண்ணவதி தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்துன்னு வரும் அதில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியதான புண்ணியகாலம் அஷ்டகாஸ்ராத புண்ணியகாலம் என்கிற ஒரு முக்கியமான புண்ணியகாலம் இந்த அஷ்டகா அப்படிங்கிறது திஸ்ரோஷ்டகா அப்படின்னு பஞ்சாங்கத்திலே நமக்கு காண்பிச்சிருப்பாள் இது மிகவும் முக்கியமான ஒரு புண்ணியகாலம் முதல்ல இந்த அஷ்டகா புண்ணியகால தர்ப்பணத்தை எப்போது செய்யணும் என்கிறதை பார்த்த பிறகு இந்த அஷ்டகாசிராதத்தை எதற்காக நாம் செய்கிறோம் என்பதை முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும் இதற்காக ஒரு சரித்திரத்தையே நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது முதல்ல இந்த அஷ்டாசிர்தம் எப்போ செய்யணும் அப்படின்னு வர்றபொழுது மாகசீர்ஷே பௌஷேச்ச மாகே பிரௌஷ்டே சால்குணே கிருஷ்ணபு பூர்வேதியு அன்வஷ்டியம் தாஷ்டமி திச்ரோஷாஸ்தாசு ஸ்ராத்தம் குர்வீத பார்வணம் அப்படின்னு மார்கசீர்ஷ மாசம் புஷ்ய மாசம் மாகமாசம் பால்குண மாசம் இந்த அஷ்டகாஸ்ராத்தையும் சாந்திரமானப்படி தான் நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது மார்க்கசீர்ஷ மாசம் அப்படின்னா மார்கழி மாதம் தை மாஷி பங்குனி இந்த நான்கு மாதங்களிலும் கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களில் நாம் இந்த திஸ்ரோஷ்டகான்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலத்தை அனுஷ்டிக்கணும் இது மிகவும் முக்கியமான ஒரு புண்ணியகாலம் இதனுடைய முக்கியத்துவத்தையெல்லாம் நமக்கு மகரிஷிகள் பார்த்துதான் சப்த பாக்க யஜங்களிலே இந்த அஷ்டகாவை தனியாக வச்சுருக்கா இப்போ இந்த ஷன்னவதியில் நாம் தொண்ணூற்றி தர்ப்பணம் பண்ணுறோம் குறைஞ்ச ஒரு வருஷத்தில் இந்த தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களில் எந்த ஒரு புண்ணிய காலமும் பாகயஜங்கள்லேயோ ஹவிர் யஜங்கள்லேயோ வரலை நாற்பத்தினா நாற்பது சம்ஸ்காரங்கள்லே ஆனால் இந்த அஷ்டகாச்ராத்தம் சம்ஸ்காரமாக சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு சப்த பாக்க யஜங்களில் ஒன்றும் இந்த அஷ்டகாஸ்ராத்தம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புண்ணியகாலம் அப்படிங்கிறதுனாலே தான் நாற்பது சம்ஸ்காரங்களில் இதை நமக்கு வச்சு கொடுத்துருக்கா இதிலேருந்து என்ன தெரிகிறது இதை விடவே கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது இப்படி சீமந்தத்தை விடக்கூடாதோ குழந்தைக்கு ஜாத்தகரமாக விடக்கூடாதோ நாமகரணம் செய்யாமல் இருக்கக்கூடாதோ அதே போல தான் இந்த அஷ்டகா புண்ணிய காலத்தையும் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா இதற்கு திஸ்ரோஷ்டகா அப்படின்னு பேர் மூன்று நாட்கள் வரும் பஞ்சாங்கத்தில் திஸ்ரோஷ்டகா அப்படின்னு காமிச்சிருப்பா மார்கசீருஷ மாசம் அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி அதே போல் தை மாதத்திலே கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி அதேபோல் மாக மாசம் மாசி மாசத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இப்படி மூன்று மூன்று நாட்களாக நான்கு மாதமும் வரும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சவுனகர் என்கிற மகர்ஷி சொல்கிற பொழுது ஹேமந்தசிசிரோச்சுர்ணாம் அபரபக்ஷாநாம் அஷ்டமீஸ்வஷ்டகாஹ அதாவது ஹேமந்த ரித்து சிசிரீதை மாசிபங்கொனி இந்த நான்கு மாதங்களும் ஹேமந்த ருத்து சிசிரது இந்த ரித்துக்களில் வரும் இந்த நான்கு மாதத்திலும் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சத்தமி அஷ்டமி நவமியிலே செய்யணும்னு சௌனக்கர் என்கிற மகரிஷி விசேஷமாக நமக்கு காண்பிச்சிருக்கார் ஸ்ராத்தம் குர்வீத்த பார்வணம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பார்வணம் அப்படின்னா திரிபுருஷோத்தேசகமாக செய்யணும் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக நாம் தர்ப்பணம் பொழுது பித்திருப்பிதாமக பிரபிதாமகர்கள் மாதபிதாமஹி பிரபிதாமகள் மாதாமஹ மாத்து பிதாமக மாதுஷ்பிரபிதாமகர்கள் மாதாமகி மாத்துஷ்பிதாமஹி மாத்துஷ்பிரபிதாமகின்னு இதுதான் வர்க்கத்வயம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வர்க்கத்வயத்தையும் நாம் எப்படி ஆராதிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ராத்தங்களிலும் ஒவ்வொரு மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தர்ப்பணமாக செய்கிற பொழுது அதில் மாற்றம் எதுவுமே நமக்கு தெரியாது ஒரே மாதிரி தான் தர்ப்பணம் ஆனால் இதை ஸ்ராத்தமாக செய்கிற பொழுது அதில் நிறைய விசேஷங்கள் வருது இப்போது இந்த அஷ்டகாஸ்ராத்திலே எப்படி அப்படின்னா தாயார் வர்க்கத்திற்கு தனியாக வரணம் செய்யணும் பொதுவாக அனைத்து இந்த சண்ணவதி அனைத்து ஸ்ராத்தங்களிலுமே தாயார் தகப்பனார் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு வர்க்கம் அதேபோல் மாதாமகர்கள் மாதாமகிக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வர்க்கம்னு வர்க்கத்வயம்னு நாம் சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட தாயாருக்கு தனியாக வரணம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிரத்தியாப்திகம் தாயாரை உத்தேசித்து நாம் வருடா வருடம் செய்யக்கூடியதான பிரத்யாப்திக ஸ்ராத்திலும் நாந்தி ஸ்ராத்திலும்யையில் போய் செய்யக்கூடியதான ஸ்ராும் தாயாரு தாயார் வர்க்கத்திற்கு தனியாக வரணம் உண்டு அதே போல தான் இந்த அஷ்டகா ஸ்ராத்திலேயும் தாயார் வர்க்கத்திற்கு தனியாக வரணம் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அங்கே தான் விசேஷங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் அந்த சரித்திரம் பார்க்கிற பொழுது அந்த விசேஷங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நாம் தகப்பனாரையும் தாயாரையும் ஒரு வர்க்கமாக நாம் பண்ணினாலும் எப்படி நாந்தி ஸ்ராத்தத்தில் தாயார் வர்க்கத்திற்கு தனியாக நாம் பண்ணுறோமோ அதே போல தான் இந்த அஷ்டகாஸ்ராத்திலும் தாயார் வர்க்கத்திற்கு தனியாக செய்யணும் என்று காண்பிச்சிருக்கு தர்மசாஸ்திரத்தில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் இந்த அஷ்டகாஸ்ராத்தம் என்பது இந்த நான்கு மாதத்தில் மூணு மூணுன்னு நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு தர்ப்பணம் வருது இந்த அஷ்டகா புண்ணியகால ஸ்ராத்தம் இதை அன்னரூபமாக ஸ்ராத்தமாக நமக்கு காண்பிச்சிருக்கார் காண்பிச்சு இதை தர்ப்பணமாகவும் செய்யலாம் என்று இந்த அஷ்டகாசிராதத்திலே நமக்கு காண்பிச்சுருக்கார் திலோதகம் பிரதாத்தவ்யம் நிர்தனேன அதிபக்திதா அதாவது தர்ப்பணமாகவாவது இந்த அஷ்டகாசிராதத்தை செய்யணும் இதை ஏன் அன்னரூபமாக செய்யக்கூடாது அப்படின்னா பண்ணலாம் அதற்கு நிறைய நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு மூன்று நாட்கள் இதை அனுஷ்டிக்க வேண்டி வரும் அதற்கு நியமங்கள் நிறையாக சொல்லியிருக்கு முடிஞ்சால் பண்ணலாம் தர்ப்பணமாக பண்ணுறதுக்கு தர்மசாஸ்திரத்திலே நமக்கு விசேஷங்கள் காண்பிச்சிருக்க இந்த அஷ்டகா தர்ப்பணத்தை செய்யாவிடில் தோஷமும் காண்பிக்கிறான் அஷ்டகா அஷ்டகாம் ஏ நகூர்வந்தி ஸ்வசக்தியா மாசையோஸ்தயோஹோ அந்தியாயாம் மத்தியமாயாம் வா அசிதாஷ்டமியாம் யதாத்மனா தே விரூப்பா தரிதிராச்சா பவிஷ்யந்தி பவேபவே அப்படின்னு இந்த அஷ்டகா யார் தெரிஞ்சுக்கலையோ தெரிஞ்சுண்டும் பண்ணலையோ அவர்கள் தரிதிரர்களாக போய்ட்றார் தரிதிரர்கள் அப்படின்னா பணம் இல்லாமல் இருந்தாலும் தரிதிரன்னு பேர் பணம் இருந்தும் செலவழிக்காமல் இருப்பது அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கும் தரித்திரம்னு பேர் அப்படி ஒரு நிலையானது நமக்கு ஏற்படுறது அப்படின்னு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்க இந்த அஷ்டகா புண்ணிய காலத்திற்கு மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்